வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டே இந்த உலகில் துன்பங்கள் இருக்கின்றன இந்த உலகம் மிகவும் துயரமானது என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம் அப்படியானால் நாம் எத்தகைய உலகத்தை விரும்புகிறோம் நாம் எல்லோருமே விரும்பக்கூடிய உண்மையான உலகம் என்பது இன்பமயமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை மட்டுமே தர வேண்டும் தர்மத்தோடு இருக்க வேண்டும் என்று கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் சான்றோர்கள் அத்தகைய உலகம் இருக்கிறது அதற்கு பெயர்தான் வானுலகம் சொர்க்கம் என்றெல்லாம் பல்வேறு மத சொல்லப்படுகிறது ஆனால் யாரெல்லாம் அத்தகைய இன்பமயமான உலகில் வாழ்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம சான்றவர்கள் தெளிவாக சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்ப யார் வாழ்வார்கள் அந்த இன்பமயமான உலகத்துல அப்படின்னா யாரெல்லாம் அருளுடைய நெஞ்சவராக இருக்கிறார்களோ தங்களுடைய நெஞ்சத்தில் அருளோடு வாழ்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக இந்த துன்பமயமான உலகத்துல இருள் நிறைந்த இந்த உலகத்துல வாழ மாட்டார்கள் அப்படின்னு சான்றோர்கள் நம்புறாங்க அப்படியானால் அந்த அருளுடைய நெஞ்சனர் யார் அப்படின்னா மனிதநேய பண்புகளை தன்னகத்திய கொண்டுள்ளவர்கள் இயல்பாகவே பிற உயிரினங்களை தன்னை போல் நேசிப்பவர்கள் நம் பாரத பூமியில் வாழ்ந்தார்களே சுவாமி விவேகானந்தர் மகாத்மா காந்தி சாய்பாபா புத்தர் இன்னும் சொல்ல இயேசு கிறிஸ்து முகமது நபிகள் இவர்களை போன்ற அருள் நிறைந்தவர்கள்தான் இன்பமயமான உலகில் வாழ்வார்கள் ஏன் நம்மை போன்ற சாதாரண மனிதர்களும் பலரும் அத்தகைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எத்தனையோ சுதந்திர போராட்ட தியாகிகள் தன்னுடைய தேசத்திற்காக மட்டுமே வாழ வேண்டும் தன் தேச மக்கள் நலனுக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்று எண்ணி வாழ்ந்தார்கள் அத்தகைய புனிதர்களெல்லாம் உண்மையிலேயே துன்பமயமான உலகத்திலிருந்து விடுவிட்டிருந்திருப்பார்கள் இப்பொழுதும் கூட நாம் எல்லோருமே நினைத்து கொண்டிருப்பது இந்த துன்பமயமான உலகத்திலிருந்து நாம் விடுபட்டு செல்ல வேண்டும் என்றுதான் அத்தகைய விடுபட்டுச் செல்லுதலுக்கு மிக எளிதானது நாம் அருளுடைய நெஞ்சத்தவராக இருக்க வேண்டும் அருளுடைய நெஞ்சம் நமக்கு வேண்டுமென்றால் தியாகமும் மனிதநேயமும் நமக்குள்ளே தானாக ஊற்றெடுக்க வேண்டும் அவ்வாறு ஊற்றெடுத்தால் இந்த இன்பமயமான உலகத்தை அடிய மிக எளிய வழியாக இருக்கும் இதை கூறும் வல்லவர் கூட அருளுடைய நெஞ்சனை கொண்டவர்கள் துன்பம் நிறைந்த இருள் நிறைந்த உலகில் வாழ என்று சொல்கிறார் ஏனென்றால் தங்களுடைய அருளால் அந்த துன்பத்தை கூட இன்பமாக மாற்றக்கூடிய வலிமையும் கொண்டிருப்பார்கள் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருள் உடைமை குரல் எண் இருநூத்தி நாற்பத்தி மூன்று அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் மீண்டும் குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை இருள் இன்னா உலகம் புகழ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி